பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் சுஹைப் ரதியாஹ்ஹவர்களின் இஸ்லாம் ஹசரத் சுஹைப் ரதியுல்லா்களும் அம்மா ரதியாஹ் ஒன்ஹவர்களும் ஒரே சமயத்தில் இஸ்லாத்தை தழுவினார்கள் நபிகள்நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் அர்கம் ரதி அல்லாஹவர்களின் வீட்டில் தங்கியிருந்தபோது இவ்விருவரும் தனித்தனியாக அங்கு சென்றார்கள் இருவரும் எதிர்பாராத விதமாக அவ்வீட்டின் தலைவாயிலில் சந்தித்து கொண்டார்கள் இருவருமே ஒருவரையொருவர் விசாரித்து இருவருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்திருப்பதாக தெரிவித்தார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் பேரொருளை பெற வேண்டும் என்பதே இருவரின் நோக்கமாகவும் இருந்தது சுஹைப் ரதி அல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் குறைவான பலவீனமான அந்த ஜமாத்தினருக்கு என்னென்ன துன்பங்கள் ஏற்பட்டனவோ அவை அனைத்தும் இவர்களுக்கும் ஏற்பட்டன பலவிதமாக துன்புறுத்தப்பட்டார்கள் இறுதியாக தொல்லைகள் தாங்க முடியாமல் ஹிஜிரத்து செய்துவிட அவர்கள் நாடியபோது இந்த மனிதர்கள் வேறிடத்திற்கு சென்று நிம்மதியாக இருந்து விடுவதும் அந்த காபிர்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை அதனால்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் இந்த துன்பங்களை விட்டும் தப்பிக்க கூடாது என்பதற்காக எவரேனும் ஹிஜ்ரத்து செய்து செல்கிறார்கள் என்று தெரிந்தால் அவரை பிடித்து வர முயற்சித்துக் கொண்டிருந்தனர் அவ்வாறே சுகை பிரதியாக உண்பவர்கள் ஹிஜ்ரத்து சென்றபோது காபிர்கள் அவர்களுக்கு பின்னால் ஆட்களை அனுப்பினர் ஒரு கூட்டத்தினர் சொகை பிரதியல்லாஹ் உன்கவர்களை பிடித்து வர புறப்பட்டு சென்றனர் இக்கூட்டத்தினர் அருகில் வந்தபோது சுகை பிரதியல்லாஹ் உண்கவர்கள் தங்களுடைய அம்பு கூட்டை எடுத்துக்கொண்டு அக்கூட்டத்தினரிடம் இதோ பாருங்கள் நான் உங்கள் அனைவரை விட அம்பெய்வதில் தேர்ச்சி பெற்றவன் என்பது உங்களுக்கு தெரியும் என்னிடத்தில் ஒரு அம்பு இருக்கும் வரை நீங்கள் எவரும் என் அருகில் நெருங்க முடியாது ஓர் அம்பு கூட இல்லாமலாகிவிட்டால் என்னுடைய வாளை கொண்டு உங்களை எதிர்ப்பேன் அந்த வாலும் என் கையை விட்டு சென்ற பின்னர்தான் நீங்கள் என்னை நெருங்க முடியும் அதன் பின் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் அவ்வாறின்றி என்னுடைய உயிருக்கு பதிலாக மக்காவிலுள்ள என்னுடைய சொத்துக்களையும் என்னுடைய இரு அடிமை பெண்களையும் நீங்கள் எடுத்து விரும்பினால் அவை இருக்கும் இடத்தையும் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் அவை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு என்னை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று கூறினார்கள் இதனை அவர்கள் ஏற்றுக்கொண்டு சுகை பிரதி அல்லாஹூன் கோவர்களின் பொருளை எடுத்துக்கொள்ள சம்மதித்து அவர்களை விட்டுவிட்டார்கள் இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாகவே அல்லாஹ் குர்ஆனில் சுரத்துல் பக்கரா வசனம் இருநூத்தி ஏழு மனிதர்களில் அல்லாஹுவின் தெருப்பொருத்தத்தை தேடி தங்களுடைய பொருளை கொடுத்து உயிரை வாங்கி கொள்பவர்கள் சிலர் இருக்கின்றனர் அல்லாஹ் தன் அடியார்களிடம் மிக்க இரக்கமுள்ளவனாக இருக்கிறான் என்று கூறியுள்ளான் சுஹைப் ரதி அல்லாஹூன்ஹவர்கள் ஹிஜ்ரத்து சென்றபோது ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் குபாவில் இருந்து கொண்டிருந்தார்கள் சுஹைப் ரதி அல்லாஹு ஹவர்களை கண்டவுடன் லாபகரமான வியாபாரம் செய்துவிட்டீர் என்று கூறினார்கள் சுஹைப் ரதி அல்லாஹூன் அவர்கள் கூறுவதாவது அந்த நேரத்தில் நபி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பேரிச்சம்பளம் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் எனக்கு ஒரு கண்ணில் வழி ஏற்பட்டிருந்தது நானும் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடன் சேர்ந்து சாப்பிட ஆரம்பித்தேன் அப்பொழுது நபி அவர்கள் கண் வழியாக இருக்கிறது என்று கூறினீர் பேரிச்சம்பளம் சாப்பிடுகிறீரே என்று வேடிக்கையாக கேட்டார்கள் அதற்கு நான் யார் அசூலல்லா நோயில்லாத கண்ணின் பக்கமாகவே நான் சாப்பிடுகிறேன் என்று கூறினேன் இந்த பதிலை கேட்ட நபிசல்லாஹு அலஹி வஸ்லாம் அவர்கள் சிரித்துவிட்டார்கள் ஹசரத் சுஹைப் ரதி அல்லாஹ் ஹொன்ஹவர்கள் பெரும் செலவாளியாக இருந்தார்கள் இதனை குறித்து ஹசரத் ஒமர் ரதி அல்லாஹ் உன்ஹவர்கள் நீர் வீண் செலவு செய்கிறீர் என்று கூறியதற்கு முறையின்றி எந்த செலவையும் நான் செய்ய மாட்டேன் என்று பதிலளித்தார்கள் ஒமர் ரதி அல்லாஹ் ஹொன்ஹவர்கள் மரண தருவாயில் இருக்கும்போது சுஹைப் ரதி அல்லாஹு சுஹைப் ரதி அல்லாஹ் உன்ஹவர்கள்தான் என்னுடைய ஜனாசா தொழுகையை நடத்த வேண்டும் என்று வசியத்து செய்தார்கள் நூல் அசதுல் அசதுல் ஹாபா